நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமைல் சமைல் பகுதிக்காக உங்களால் மேலும் முட்டை நாலு கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு வெங்காயம் 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தக்காளி ரெண்டு உப்பு ருசிக்கு ஏற்ப 1 கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் முந்திரி பத்து பச்சை மிளகாய் ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் கால் கப் வினிகர் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தழி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியும் பொடியை கட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பேஸ்ட் அரைச்சிருவோம் தேங்காய் துருவல் முந்திரி பச்சை மிளகாய் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிடுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு முட்டையை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஹாஃப் பாயில்டு வேக வச்சு த்ரீ ஃபோர்த் வேக வச்சு எடுத்து எடுத்து வச்சிடலாம் கொத்தமல்லி ஃபைனாக பண்ணிடுவோம் இப்போ ஸ்டவ் பாத்திரம் வச்சுருவோம் அடிகாரமான பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டலாம் கடுகு பொரிஞ்சதும் சிரகம் போட்டு சிரகம பொரிஞ்சதும் காஞ்சு மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுருவோம் அதுவும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கணும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ராஸ்மெல் போக வதக்கிக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா ராஸ் மெல் போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் தனியா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா எல்லாத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆடுறதுக்கு ராஸ் மெல்லாம் போக வேக விடுவோம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி பச்சை சோம்பு தேங்காய் துருவல் போட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் கொட்டிவிடுவோம் கொட்டி நல்லா மறுபடியும் நல்லா கலந்து கொஞ்சம் வேக விடுவோம் முடி போட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கூட வினீகர் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் கொஞ்சம் கொத்தமல்லி தழி தூவிடுவோம் இந்த எக் பாயில் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடுலேயே அந்த எக் வந்து நல்லா வெந்துக்கும் ஒரு போர்ஸ் எக் மாதிரி அதுவே அழகாக வெந்துடும் நம்ம நமக்கு வந்து இதை பவுலில் கொஞ்ச நேரம் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி எக்கறி தயார் இதெல்லாம் வந்து பாட்டிகள் தயார் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக் கறி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடவும் வச்சுக்கலாம் நம்ம சாப்பாடுக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்